அபுரா அறிவிக்கின்றார்கள் நபிசுல்லா அலிஹி வசல்ல முத்தமிட்டார்கள் அவர்கள் அருகில் இருந்த அக்கரீபுன் ஹாபிஸ் ரவி அவர்கள் எனக்கு பத்து மக்கள் உண்டு அவர்களில் எவரையும் நான் முத்தமிட்டதில்லை என்று கூறினார்கள் அவரை விட்டு நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இல்லாதவன் அல்லாஹுவினால் இரக்கம் காட்டப்படமாட்டான் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து முஸ்லிம் இரண்டு